நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக உதரிகிறது ஓசோ அவர்களின் நன்னடத்தையும் தன்னறிவும் என்ற கட்டுரையில் சில பகுதிகள் என்னுடைய முழு முயற்சியும் உனக்கு தன்னறிவை உனக்கு கண்கள் இருந்தால் உன்னுடைய வழியை கண்டுபிடிக்க உன்னுடைய வழியை தடவி கண்டுபிடிக்க ஒரு ஊன்றுகோல் தேவையில்லை பார்க்க முடியுமே ஆனால் நீ மற்றவர்களிடம் கதவு எங்கே இருக்கிறது என்று கேட்க வேண்டியதில்லை நன்னடத்தையானது தன்னறிவின்றி இருக்கும் மனிதர்களுக்கு தான் தேவை நன்னடத்தை என்பது மசகு எண்ணெய் போன்றது அது உன் வாழ்வை மென்மையாக ஓட்டுவதற்கு உதவலாம் நீ ஆணவக்காரனாக இருந்தால் நீ கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் புண்படுத்தப்படுவாய் உன்னுடைய ஆணவம் மிகவும் கூறுணர்ச்சி உடையது ஆகவே நீ உன் ஆணவத்தை பணிவு என்ற போர்வையைக் கொண்டு மூடிக்கொள்கிறாய் அது உதவுகிறது அது உனக்கு ஒரு மென்மைத்தன்மையை கொடுக்கிறது ஆனால் அது உன்னை மாற்றப்போவது கிடையாது என்னுடைய வேலையெல்லாம் உன்னை மாற்றுவதுதான் இது ஒரு ரசவாத பள்ளியாகும் நான் உன்னை தன்னறிவற்றவனாக இருப்பதில் இருந்து தன்னறிவு உள்ளவனாக மாற்ற விரும்புகிறேன் நான் உனக்கு நன்னடத்தையை கொடுக்க முடியாது விழிப்புணர்வை உன்னுடைய சிறுவயதில் சில விஷயங்கள் உனக்கு சொல்லப்படுகின்றன அது உன்னிடம் அப்படியே இருக்கிறது ஆனால் நீ இப்போது வளர்ந்து விட்டாய் வாழ்க்கை மாறிவிட்டது ஆனால் உனது பெற்றோர்களாலோ ஆசிரியர்களாலோ அல்லது மத குருக்களால உனக்கு கொடுக்கப்பட்ட பதில்கள் இன்னும் அப்படியே உள்ளன ஏதாவது ஒன்று நடந்தால் நீ ஐம்பது வருடங்களுக்கு முன் உனக்கு அளிக்கப்பட்ட பதிலின்படி செயலாற்றுகிறாய் ஆனால் இந்த ஐம்பது ஆண்டுகளில் எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன இப்போது இருப்பது முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கை என்பவர் ஒரே ஆற்றில் இரண்டு முறை நீ குதிக்க முடியாது என்று கூறுகிறார் நான் கூறுகிறேன் ஒரே ஆற்றில் நீ ஒருமுறை கூட குதிக்க முடியாது ஏனெனில் ஆறானது அவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நன்னடத்தை என்பது தேங்கி நிற்பது அது ஒரு நாற்றமடிக்கும் குட்டை ஆனால் தன்னறிவு என்பது ஒரு நதி புத்த சமய நூல்களில் புத்த துறவிகளுக்கு முப்பத்தி கட்டளைகள் உள்ளன நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர்கள் பதில்களை தயார் செய்து கொடுத்துள்ளனர் ஆனால் உன்னால் எப்படி முப்பத்தி மூன்றாயிரம் நல்லொழுக்க விதிகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியும் இந்த முப்பத்தி மூன்றாயிரம் ஒழுக்க விதிகளை எவனொருவன் ஞாபகத்தில் கொள்ளும் அளவுக்கு திறமை உள்ளவனாக இருக்கிறானோ அவன் அந்த விதிகளில் இருந்து தப்பிக்கும் வழிகளையும் கண்டுகொள்ளும் கெட்டிக்காரனாக இருப்பான் எந்த ஒரு செயலை செய்ய என்று விரும்பினாலும் அதற்காக ஒரு வழியை கண்டுகொள்வான் அதேபோல் அந்த செயலை செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அதற்காக ஒரு வழியையும் கண்டுகொள்வான் எத்தனை ஒழுக்க விதிகளை இனி மக்களுக்காக உருவாக்க முடியும் அது முட்டாள்தனமானது அர்த்தமற்றது மக்கள் சமயவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் இன்னும் அவர்கள் சமயவாதிகளாக இல்லை அவர்கள் எப்போதும் அந்த ஒழுக்க விதிகளில் இருந்தும் கட்டளைகளில் இருந்தும் வெளிச்செல்லும் வழிகளையும் அவர்கள் எப்போதும் கொள்ளைப்புற கதவு வழியாக உள்ள வழியை தெரிந்து கொண்டுள்ளனர் நன்னடத்தை என்பது உனக்கு அதிகபட்சம் உனது தோளின் தடிமண் அளவுக்கு ஒரு பொய்யான உரையைத்தான் கொடுக்க முடியும் நீ துறவிகள் என்று நினைப்பவர்களை சற்று சுரண்டிப்பார் அதுவே போதுமானது அவர்களின் பின் மறைந்துள்ள மிருகத்தனத்தை நீ காணலாம் வெளியில் அவர்கள் அழகாக தோன்றலாம் ஆனால் அது வெளியில் மட்டுமே நான் உன்னை ஒரு வெளித்தோற்றம் உள்ளவனாக இருக்க விரும்பவில்லை நீ உண்மையிலேயே மாற்றமடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் உண்மையான மாற்றம் என்பது உன்னுடைய மையத்தில் தான் ஏற்பட முடியும் வெளிப்புறத்தில் அல்ல நன்னடத்தை என்பது வெளிப்புறத்திற்கு வர்ணம் தீட்டுவது போன்றதாகும் ஆனால் தன்னறிவு என்பது உன்னுடைய உள் மையத்தையே மாற்றுவதாகும்